பதிரங்குணுமே பசேமாஜா ஸிரேரங்கை வாம்சி வசேமேவ் தஞ்சாயுந்திரோஸ் நூஷா விஷவே நரிமிஸா ிாஷ் எட்டாவது மந்திரம் அவிதாந்திரே வயதீரா பண்டித்த மன்னிய யமான பரியந்தி மூடாஹா அங்கிரஸ் அபராவித்யாவை சற்று விரிவாகச் சொல்லிக் கொண்டிருக்கிற பகுதி பார்க்கிறோம் அபராவித்யாங்கிறது தர்ம வித்யா கர்ம வித்தியா பராவித்யாவுக்கு நம்மை கொண்டு செலுத்துகிற வித்யை அபராவித்யாவை நம்ம வந்து ரொம்ப மட்டமாக நினைத்து விடக்கூடாது அபராவித்யாவை அபராவித்யாவினுடைய குணங்களை சொன்ன அங்கிரஸ் அதனுடைய தோஷங்களையும் சொல்லுகிறார் ஆகவே ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் நாம இதுல ரொம்ப முக்கியமா இன்னொன்றும் நாம புரிந்து கொள்ளலாம் கர்மா நிந்திக்கப்படுறதில்ல கர்மாவை பண்ற போது பின்னால இருக்கிறான் நிந்திக்கப்படுறது இந்த மோட்டிவ்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல அந்த மோட்டிவ் சங்கல்பம் நான் ஒரு கர்மா பண்ற போது அந்த கர்மா பண்றதுக்கு முன்னால என் மனசுக்குள்ள இந்த கர்மம் செய்கிற நான் எந்த குறிக்கோளை மனதிலே கொண்டு செய்கிறேனோ அந்த குறிக்கோளின் அடிப்படையில் தான் இங்கே பேசப்படுது ஆக கர்மாவில் தோஷம் கிடையாது மோட்டிவில்தான் தோஷம் சங்கல்பத்தில் தான் தோஷம் மம சக குடும்பானாம் க்ஷேமார்த்தம் தனதானிய அபிவிருத்தி அர்த்தம் புனகா திரும்ப திரும்ப இதுவே சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது ஆக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லணும் சித்த சுத்தி அர்த்தம் விவேகாதி சாதன சதுஷ்டய சம்பத்தி அர்த்தம் அப்படி பண்ணணும் அதிலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உபனிஷத் இப்படி சொல்லுகிறது ஜாக்கிரதையாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் சின்ன குழந்தையாக இருக்கிற போது பலூனில் நமக்கு பிரியம் இருக்கிறது நியாயம் இல்லையா சின்ன குழந்தையாக இருக்கிற போது பலூன் வேணும் நமக்கு வந்து சூயிங்கம் வேணும் அது வேணும் இது வேணும் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விளையாட்டு பொம்மையெல்லாம் விரும்புறது அது நியாயம் இருபத்தஞ்சி வயசு பையன் என்னடா உனக்கு பர்த்டே ப்ரஸன்ட் என்னடா வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு நாலு பலூன் வேணும் அப்படி முதல்ல குழந்த பலூன் கேட்குறவோ சந்தோஷமாக வாங்கி கொடுப்போம் நாம்ளே ஊதி ஊதி கூட கொடுப்போம் இல்லையா ஆனால் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பையன் பலூன் தான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சான்னு உங்களுக்கு என்ன தோணும் இவனை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கத்தான் வேணும் இப்போ போய் இப்படி ஆயிடுத்து கல்யாணத்துக்கெல்லப்புறம் ஆகணும் அப்புறம் அல்லவோ இது நடக்கணும் இப்போவே ஆரம்பிச்சுடுத்து அப்படி சொல்லி அவருக்கு வருத்தம் வந்துடலாம் அதனால் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் சரி பலூன் கேட்கறது சரி பொம்மை கேட்கறது சரி நியாயம் அதுக்கப்புறம் வயசானத்துக்கு பிறகு திரும்ப கேட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி எண்பத்தஞ்சி வயசு தாத்தா ஆட்ட என்ன வேணும்னு சொல்லுங்கோ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை என் பெயர் குழந்த நன்னா இருக்கணும் சொல்கிறாரு நல்லதுதான் இது பாருங்கள் அடுத்த மந்திரத்தில் வச்சுக்கிறேன் ஏன்னா இதுலேயே சொல்ல முடிச்சுடக்கூடாது அவித்யாயாம் பகுதா வர்த்தமான अविद्यायां बहुधा க்ணலோக்கா அவித்த பல்வேறு தவறான கற்பனைகளில் ஆழ்ந்திருப்பவர்கள் என்று காலையில் பொருள் சொன்ன தன்னை பற்றிய தவறான கற்பனைகள் உலகத்தை பற்றிய தவறான கற்பனைகள் கடவுளை பற்றிய தவறான கற்பனைகள் இப்படி எல்லாவற்றிலும் பகுதாகா உலக வாழ்க்கையில இருக்கிற தவறான கற்பனை இல்லை இங்க தன்னையும் என்ன நினைச்சுக்கிறான் தன்னை தேகமா நினைச்சுக்கிறான் தேகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடுறான் தேகம் போயிடுமோன்னு பயப்படுறான் போகிற போது போகத்தானே போகும் தேகத்தில் நரைச்ச முடி வந்துடுத்தேன்னு கவலைப்படுறான் கண்ணு சரியாக தெரியலையேன்னு வருத்தப்படுறான் இதெல்லாம் வித்யா இதுக்கூட தர்மம் அது கண்ணுன்னா கொஞ்ச நாள் கழித்து காதுன்னா கொஞ்ச நாள் கழித்து செய்யாது புல நைந்தும் பொறி கலங்கத்தான் செய்யும் அதனால தான் அது நல்லா இருக்கிற போதே புண்ணியத்தை தேடிக்க வேண்டாமோ இப்போதே சொல்லி வைக்க ஆஹா அவித்தியாயாம் உலகத்தை பற்றியும் சொன்னேன் ஜீவனை பற்றி நான் வந்து எப்படிப்பட்டவங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது ஒருத்தன் சொல்கிற நீ தேகம் இல்லை நீ வந்து கர்த்தாங்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் நீ கர்த்தா இல்லை நீ போக்தாங்கிறான் வேதாந்தத்தில் அதுக்கு அர்த்தம் வேறையாக இருக்குது ஜீவன் வந்து கர்த்தாவா போக்தாவா இதுவே பெரிய குழப்பம் ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன கர்த்திருவரூபமாக போக்திருஸ்வரூபமாக அப்படி கர்த்தாவாக இருந்தால் எப்படிப்பட்ட கர்த்தா இப்போ ஜீவனுக்கு ஜாதி உண்டா இல்லை ஷரீரத்துக்கு ஜாத்தியா ஜீவனுக்கு பாஷையா சரீரத்துக்கு பாஷையா இல்லை நிறைய கேள்வி வருமே ஆ இந்த ஜீவனுடைய விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் தெளிவில்லை ஆனால் ஞாபகம் வச்சுங்கோ இவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது சொர்க்கத்துக்கு இந்த ஜீவன் போகும்னு தெரியும் அதில் ஜீவன் வந்து இவர்களை பொறுத்தவரைக்கும் கர்த்தாவாகவும் போக்தாவாகவுமே இருக்குது போக்தாவத்துக்காக தான் இவன் கர்த்தாவாக இருக்கான் இல்லையா நான் வந்து அந்த அளோ இகலோக ஃபலனை அனுபவிக்கணும் பரலோக ஃபலனை அனுபவிக்கணுங்கிற அந்த விஷயத்தில் தான் இவனுக்கு கவனம் இருந்துகிட்டே இருக்கு ஆகா பகுதா நான் லௌக்கிகத்துக்காக கொஞ்சம் கீழே இறக்கி சொல்கிறேன் அங்கே அவன் ஓரளவுக்கு பரவாயில்லை தான் நம்ம எளவு லெவல் இருக்கிற உலகத்தோட லெவலை வச்சுன்னு பேசுகிறோம் நம்ம வே இது பார்த்த அபரா இதுவே பெ பெஸ்ட்டு தான் அதுக்குள்ளே வந்து பெரிய லெவலில் இருக்கிறவனே கண்டனம் பண்ணுறாங்க அந்த காலத்தில் நிறைய வைதிக கர்மங்கள்லாம் இருந்துது இப்பெல்லாம் நிறைய கோவில் தானே விக்கிரகாராதனை பூஜை கொண்டக்கடலை மாலை எலுமிச்சம்பளை விளக்கு இப்போ இந்த மாதிரி ரூபத்தில் இருக்குது ஆ அந்த காலத்தில் இருந்தது வேறு இந்த ஒரு காலத்தில் இருக்கிறது வேறு அது மாதிரி எல்லா ஜனங்களும் பண்ணுறது வேறு குறிப்பிட்ட காஸ்ட் ஜாத்திகள் பண்ணுறது வேற பிராமணர்கள் பண்ணுற கர்மாக்களாகவே பார்த்தா இங்கே சொல்லியிருக்க அது எல்லாரும் பண்ணுறாங்களா என்ன சொசைட்டியில் யாரும் பண்ணுறதில்லை ஆஹ் லௌகிக கர்மத்தினாலேயும் நமக்கு சாந்தி கிடையாது பூர்ணசாந்தி கிடையாது வைதிக கர்மத்தினாலேயும் பூர்ணசாந்தி கிடையாது திருஷ்ட கர்ம திருஷ்டபலத்தினாலையும் நமக்கு தெரியும் அதுக்கெல்லாம் லாஜிக் தேவையில்லை நாஸ்திகனுக்கே தெரியும் அது அதுலேயும் நிறைவு வரப்போகிறதில்லை வேதத்தில் ஸ்ரத்த வச்சு வைதிக கர்மங்களை பண்ணினாலும் அதுலேயும் நமக்கு பூர்ணத்துவம் வராது பெர்ஃபெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கறதுனால இங்கே என்னாச்சு உலகத்திலேருந்து சந்தோஷம் வரும்னு நினைக்கிறது இன்னொரு தவறான எண்ணம் அதையும் பார்த்தோம் காலையில் அப்புறம் அடுத்தது என்ன கடவுளை பற்றி அவர் விஷ்ணுவா சிவனா இன்னைக்கு வரைக்கும் ஓய மாட்டேங்கிறது என்ன அப்படியே விஷ்ணுவா இருந்தாலும் லக்ஷ்மி ஈக்குவலாக இல்லையா வடகிழத்தெங்கலை வடகிழக்கு வந்து லக்ஷ்மி வந்து கிடையாது ஈக்குவல் கிடையாது தென்கலையில் லக்ஷ்மி ஈக்குவல் விஷ்ணுவுக்கு சமமாக லக்ஷ்மி இருக்காளா விஷ்ணுவுக்கு கீழே லக்ஷ்மி இருக்காளான்னு விசாரம் அது நிறைய இருக்குது லக்ஷ்மியை ஜீவனாக சொல்கிறதா இல்லை பகவானுக்கு சமமான தெய்வமாக சொல்கிறதா அப்படின்னு எல்லாம் பண்ணி லக்ஷ்மி ஜீவன் தான் பிரம்மா ருத்ரன் ஜீவன் தான் ஈஸ்வரன் கிடையாது ஸ்ரீவநாராயணா ஏகா ஏவ ஈஸ்வரா லக்ஷ்மி ந ஜீ லக்ஷ்மி ந கதாபி ஈஸ்வராக பவதி அப்படிங்கிறது அவங்க சித்தாந்தம் அப்புறம் என்னென்னா வ வடக தென்கலை என்னென்னா அப்படி கிடையாது தாயார் இல்லாமல் பெருமாளுக்கு மதிப்பே இல்லை அதனால் தாயாரை முதல்ல பார்த்தா தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் இல்லாட்டி பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டார் ஆகையினால் தாயாரைத்தான் முதல்ல சேவிக்கணும் தாயார் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லி தென்கலை சம்பிரதாயம் சைவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இருபத்தஞ்சு பிரிவு இருக்கு வீர சைவம்னா அப்போ என்ன அர்த்தம் மற்றெல்லாம் வீரன் சைவம் அதுல வீர சைவம் காப்பாலிக சைவம் கங்காள சைவம் சைவத்தில் சைவ சித்தாந்தம் வேற சித்தாந்த சைவம் வேறு அது தெரியுமா உங்களுக்கு சைவ சித்தாந்தம் வேற சித்தாந்த சைவம் வேறு இப்படி பகுதா வர்த்தமானா விஷ்ணுவா சிவனா இந்திரனா எத்தனையோ விசாரங்கள் ஆனால் இதுலேருந்து ஒருத்தர ஹிந்து மதத்தில் சும்மா ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுன்னா அதை பிடிச்சு தான் இருப்போம் நம்மளாம் நல்லது தானே மூளை உள்ள மதம்னா பகுதா பகுதா வர்த்தமானா பகுதா வர்த்தமானாக இது போகிறோம் இதோட நிறுத்திக்கிறது வயம் கிருதார்த்தா நாங்கள்லாம் வெல் செட்டில்டு சுவாமிஜி பிள்ளை எல்லாம் அமெரிக்காவில் செட்டில்டு நாங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு நாங்கள் ரொம்ப இப்போ திருப்தியாக இருக்கோம் எத்தனை நாளைக்கு என்ன திருப்திங்கிறது எந்த லெவலில் இருக்குது ஒரு லெவலில் திருப்தியாக இருக்கும் ஃபேமிலி கோணத்தில் பார்த்தா குழந்தைகள்லாம் அங்கங்கே போயாச்சும் வா செட்டில் ஆயாச்சே எல்லாம் பண்ணியாச்சு நாங்கள்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகியிருக்கோம் இருந்தாலும் கூட அப்பப்போ யாராலாம் சில பேர்லாம் சொல்கிறத கேட்குற போது ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லி இந்த கிருத்தார்த்தாக சொல்லுவான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம் எங்க கடமை எல்லாம் முடிஞ்சது கனகாபிஷேகமே ஆயிடுச்சு கனகாபிஷேகம்னா என்ன தன்னுடைய தனக்கு மூத்தது பையன் பிறக்கணும் என்ன அபார்ஷன் ஆகாம தனக்கு மூத்தது பையன் பிறக்கணும் அவனுக்கு மூத்தது பையன் பிறக்கணும் அவனுக்கு மூத்தது பையன் பிறந்தா பேரனுக்கு பையன் பேரனுக்கு பையன் பிறந்துட்டா அந்த தாத்தா கொள்ளுத்தாத்தாவா அந்த கொள்ளுத்தாத்தாவுக்கு பேரனுடைய பேரனுக்கு பேரம் பிறந்தாத்தா எழுத்தாத்தா இவர் ஆ பேரனுக்கு பையன் பிறந்தாச்சுன்னு சொன்னால் இவருக்கு கனகாபிஷேகம் பண்ணிக்கலாம் கனகாபிஷேகம் பண்ணின்றதுனால பூர்ணத்துவம் வந்துவிடுமா அதெல்லாம் மெட்டீரியல் லௌகிக்கமானது விவேகானந்தர் சொல்கிறார் ஆமைக்கு இருந்தால் இரநூறு ஆச்சு என்ன பிரயோஜனம் ஆமையுந்தான் இரநூறு வருஷம் உலகத்தில் வாழ்கிறது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நீரும் கனகாபிஷேகம் பண்ணியாச்சு வயம் கிருதார்த்தாக சொல்லுகிறீர் ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் வந்து வேதாந்தத்தில் ஏதாவது ரெண்டு உபனிஷத்தாக ஒரு உபநிஷத்தாக பார்த்ததுண்டா உங்கள் சாக்கையாவது படித்தது உண்டா நீங்கள் ரிக்வேதம்னா ஐத்தரைய சாக்கையில் உபனிஷத்தாக படித்ததுண்டா எஜுர்வேதம்னா கடசாக்கையாவது ஏதாவது ஒரு உபனிஷத்தாக உபயோக படித்ததுண்டா இல்லை கீதையில் ஒரு அத்தியாயமாக தெரியுமா அதெல்லாம் என்னத்துக்கு போ கனகாபிஷயத்தை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கேன் வயம் கிருதார்த்தா இது லௌகிகமாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொன்னேன் வயம் கிருதார்த்தாகனா இவங்க கர்மத்திலேயே நிறைவு பெறுகிறவர் ரிச்சுவல்லையே எங்களுக்கு திருப்தி நாங்கள் திரும்ப திரும்ப அடுத்த வருஷம் நாங்கள் இந்த வருஷம் வந்து அதிருத்ரம் பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷம் கோட்டி ருத்ரம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கோம் கோட்டி ருத்ரம்னா என்ன தெரியுமா பதினோரு அத்திருத்ரம் பண்ணினா ஒரு கோட்டி ருத்ரம் அப்படின்னா அதுலேயே ரிச்சுவல்லேயே அவருக்கு திருப்தி ஆனால் சாஸ்திரம் வந்து அது ஒத்துக்காது நான் தான் பலூன் கதை தான் இது ஆனால் அதில் ஞாபகம் வச்சுக்கணும் ரிச்சுவல் ஃபார் சித்த சுத்திக்கு ஒத்துக்கிறோம் லோகக்ஷேமம் ஒத்துக்கிறோம் ஆனால் ரிச்சுவல் ஃபார் என்னுடைய குடும்பம் இல்லை எனக்கு சொர்க்கம்ங்கிறது சகாம கர்ம நிந்தன இங்கே அதான் பண்ணப்படுது இத்தி அபிமன்யந்தி பாலாக பாலாகனா என்ன அர்த்தம் சிறுவர்கள் அர்த்தம் பக்குவம் இல்லாதவர்கள் அர்த்தம் அஜானிகள்னு அர்த்தம் அவங்கள்ட்ட போய் ரொம்ப பேச முடியாது இந்த மாதிரி எல்லாத்தையும் கர்மாவெல்லாம் விட்டுவிட்டு சன்னியாசம் பண்ணி வேதாந்தம் படிப்பா பண்ணினதெல்லாம் போகும் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டா எங்களுக்கு இதுலேயே திருப்தியாக இருக்கோமே இதுவே நல்லா இருக்கேன் சந்தோஷமாக பைப்பை திறந்தால் தண்ணி வருது சுவிட்சை போட்டால் லைட்டு எரியறது கிச்சனுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கிறது எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் சௌரியமாக இருக்கேன் என்னத்துக்கு அப்படின்னா எதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் வராது வராது வந்ததுன்னா வராதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேனோ இல்லையோ இல்லை இந்த சனின்னு ஒருத்தருக்கான்னு சொல்கிறாள்னு அவர் எங்கள்கிட்ட வரமாட்டார் ஏன்னா நான் ஆஞ்சநேயரை கும்பிட்டுருக்கேன் இப்போ கஷ்டம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டுருப்பேன் ரிச்சுவல் பண்ணியும் போகலைன்னா என்ன அதுக்கு ஒரு ஏதாவது பூஜை பண்ணுவேன் பூஜை பண்ணி போகலைன்னா என்ன பண்ணுவேன் சுவாமியை வைவியா திட்டுவியா அப்படின்னு இல்லை இல்லை அவர் கண்டிப்பாக எனக்கு பண்ணி கொடுத்துருவார் நல்லது பாலாகா நம்ம என்ன பண்ணுறோன்னா சரிப்பா நீ வந்து புத்தியை யூஸ் பண்ணப்படாது இதில் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு ஸ்ரத்தை இருக்குது நான் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கும் க்ஷமாக இரு அப்படியே பண்ணிகிட்டே இரு நான் ரொம்ப நாளைக்கு பண்ணிகிட்டே இரு கர்மாவை பண்ணிக்கொண்டேயிரு பாலாகா அபிமன்யர் சொல்லுவானே தவிர உள்ளுக்குள்ளே உண்மையான சந்தோஷம் இருக்காதுங்கிறது சொல்கிறார் இதுலேயே வருது பாருங்கள் பாலாக அபிமன்யந்தி அப்படி சொல்லிப்பான் நான் பாருங்கள் ஏன்னா ஐஎம் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் எல்லாம் பண்ணிவிட்டேன்னு சொல்லிப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் ஞானம் இல்லாததுனால விவேகம் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் இல்லாததுனால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ப்ராப்ளம் வந்தால் கூட தாங்கிக்க முடியாது ஆகையினால அதாவது சொல்லுகிறது இந்த மந்திரம் பாலாக அபிமன்யந்தி வயல அபிமன்யன் அவிதா வரமான வயமன்யன் பாழ மொதல் கத்தியம் வரமன சார் வய கிருத்திமன் அனிமன்யன் தாத்லிகமாக இருக்குது நிரந்தரமாக இருக்குங்கிறதுக்கு அவனுக்கு கேரண்டி கிடையாது ஆனால் அப்படி நினச்சிக்கிறான் அபிமன்யன் அப்புறம் என்னதுன்னா கர்ணாத் எத்து நபேதையே கர்மணம் எப்போ ரிச்சுவலிஸ்டிக்கு அர்த்தம் விடாம கோயில் கோயிலாக போயிட்டு இருப்பான் பூஜை பூஜையாக பண்ணிட்டுருப்பான் உட்காந்து ஒரு இடத்துல பொறுமையாக தத்துவ ஆராய்ச்சி பண்ண மாட்டான் மெய்ப்பொருள் ஆராய்ச்சி செய்ய மாட்டான் எதுனாலே கர்மிணகா ராகாத் ராகாத்னா என்ன அர்த்தம் பற்றின் காரணமாக விஷயானந்தத்தில் ஈடுபாடு இருப்பதன் காரணமாக எது ந பிரவேதயந்தி எந்த பரமார்த்த வை எத்து ந பிரவேதயந்தி தத்துவம் ந ஜானந்திங்கிற சங்கராச்சாரிய யெஸ்மாத் ஹேத்தோஹோ யாதொரு காரணம் பற்றி யஸ்மாத்து ராகாத்துன்னு சொல்லிக்கலாம் எந்த ஒரு பற்று இருப்பதன் காரணமாக கர்மிகள் ந பிரவேதயந்தி ந பிரவேதய்தி பிரவேதயந்தின்னு சொன்னால் தத்துவம் ந ஜனந்தி மெய்ப்பொருளை உணர்கிறார்கள் இல்லை பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பை உடையவர்கள் ஹேத்து ராகாத் ஹேத்தோஹோ இந்த பற்றின் காரணமாக தத்துவத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள் உபனிஷத்து சாஸ்திர விசாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் தேன ஆத்துராக தேன ராத்துராக அர்த்தம் தேன ராகேன தேன காரணேன கர்மபல ராகா அபிபவ நிமித்தம் கிராங்கிரஜர் இல்லை அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மெட்டீரியலாகவே இருக்காங்க பகவானே சொல்கிறார் இல்லையா அவர்களை கேட்க மாட்டேங்கிறாங்களே நான் என்ன பண்ணுறது மோட்சத்தை கேட்க மாட்டேங்கிறாங்களே அர்த்தகாம பிரதானாக இதுவே போகும் குடும்பமே போகிறோம் கொஞ்ச நாள் கழிச்ச இல்லாத்தையும் விட்டுட்டு தியானம் பண்ணி மோட்சத்தை அடையிறதுக்கான வழியை பார்க்கலாம்னு அதில் ஈடுபடுறது இல்லை அதனால் தேன காரண ஆத்துரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சகாம கர்மிகள் மட்டுமே இங்கே நிந்திக்கப்படுகிறார்கள் நிஷ்காம கர்மிகள் இல்லை நிஷ்காம கர்மி எதுக்கு போக போகிறார் மோக்ஷத்துக்கு அவர்களே மோக்ஷப் பிரதான கர்மிகள் இந்த இடத்துல கர்மிணஹான்னு சொன்ன என்ன அர்த்தம் கேவல அர்த்த காம பிரதானார்த்தம் பிரதான கர்மிணா அப்படியே போடுங்க அர்த்த காம பிரதான கர்மிணா ராகாத்து ந பிரவேதயந்தி தேனை என்ன தான் இருந்தாலும் வசதிகள்லாம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கத்தான் செய்யும் எல்லாம் நல்லா இருக்குது சுவாமிஜி பெரிய பணக்காரர் என் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இப்போ ஃபேக்ட்ரி இருக்குது மில்லு இருக்குது குழந்தைகள்லாம் இருக்குது எல்லாம் பேர குழந்தைலாம் குடும்பமெல்லாம் இருக்குது அந்த ஒரே ஒரு மாப்பிள்ளை மாத்திரம் கொஞ்சம் சரியில்லை அதுக்காக நான் சரியாக நிறைய பரிகாரம்லாம் பண்ணிவிட்டேன் என்னமோ தெரியல அது மாத்திரம் சரியாக பொண்ணு கொஞ்சம் வருத்ததுலேயே இருக்கா எப்போ பார்த்தாலும் அப்படின்னா அவர் பாருங்கள் அவருக்கு அந்த ஏரியா மாத்திரம் வீட்டில் அத்தனை எல்லாம் இருந்தும் கூட அந்த பர்டிகுலர் பொண்ணுடைய வாழ்க்கை சரியா இல்லை அப்படிங்கிறத அவர் பாதிக்கத்தானே செய்கிறது இது வந்து உலகத்தோட சுவாவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவர் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை நிறைய பேர் பார்க்குறோம் உலகத்தில் அதனால தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் நீங்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனாலும் உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க தேன ஆத்துரா அவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன் சுவாமிஜி இதெல்லாம் இருக்குது ஏதாவது நீங்கள் பிளஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உபரேஷன் கிளாஸ்க்கு வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன் அதுக்கெல்லாம் நம்மளால் முடியாது நீங்கள் சும்மா ஏதோ ஒரு பிரசாதம் கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் நான் அதெல்லாம் வந்து எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எல்லாம் பார்க்க கேட்குறது இல்லை ஏன் கேட்க முடியாது வந்து கேட்ட பிறகுதானே கேட்க தகுந்ததாக கேட்க தகாததான்னு முடிவு பண்ணலாம் அப்புறம் பார்ப்போமே முதல்ல ஒரு ஒரு கிளாஸுக்காவது வாங்குகிறேன் கேளுங்கலேன் அவன் என்ன சொல்ல பக்கத்தில் சொல்ல வேறு சாமியை பார்க்கலாம் சாமியார் பிழைச்சார் தேன ஆத்துராஹா ஆத்துராஹான்னா அர்த்தம் துக்கார்த்தாக உள்ளுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஏரியாவில் நெருடல் இருந்துட்டே இருக்கும் இப்போ நிஜமாக கேட்டு பாருங்கள் ஏதாவது பெரிய இந்த மாதிரி சாஸ்திரம் படிச்சிருந்தால் பரவாயில்ல படிக்காமல் இருக்கிற ஒருத்தட்ட போய் வாழ்க்கையில் நிஜமாக நீ பூர்ணமாக சந்தோஷமாக இருக்கிய சொல்லு பார்ப்போம் நெஞ்ச தொட்டும் சொல் அப்படின்னு சொன்னால் அப்படி இப்படிலாம் நேராக இப்படி கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது இருக்குது இப்போ நம்ம சாதாரணமாக என்ன கேட்குறோம் முதல்ல என்ன சௌக்கியமாக அப்படின்னு கேட்குறோம் சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த குறையை சொல்லுவாங்க இந்த குறைய சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் வரிசையாக சொல்ல ஆரம்பிப்பாங்க கடைசியில் ஒரு சௌக்கியமாக இருக்கேன்னு கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னீங்களேன்னு அது வழக்கமாக ஒரு உபச்சாரத்துக்காக சொல்றேன் நிஜமா சௌக்கியமாக இருந்தேன்னா சொல்லிடுவேன் எல்லாம் கிடையாது ஆத்துராஹா க்ஷீணலோக்காக சிவந்தே க்ஷீணலோக்காகன அர்த்தம் அந்தந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அதுலருந்து விடுபட்டு விசா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் புண்ணிய யதா கர்ம ததா பலம் இவன் போக்தாவா இருந்தால் கர்த்தாவா இருக்க முடியாது இல்லையா கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஒரே நேரத்தில் எப்படி இருக்கிறது கர்த்தாவா இருக்கிற போது போக்தா இல்லை ஆஃபீஸில் ஒர்க் ஒர்க் பண்ணுற போது ஆஃபீஸில் போக்தாங்கிற சமாச்சாரம் நான் இப்போ சொல்லலை அதெல்லாம் ஜோக்குது ஆஃபீஸில் வந்து கர்த்தாவாக இருக்கார் வீட்டுக்கு வந்து டிவி பார்க்குற போதோ குடும்பத்தோடு அங்கே ஊரை சுற்றுற போதோ அப்போது அவர் போக்தாவாக இருக்கார் கொஞ்சம் அங்கங்கே கர்த்து போக்திரு வித்தியாசங்கள் தோன்றினாலும் கூட அங்கே போக்தாவாக பிரதானமாக ஒர்க் பண்ணுறாரு இவர் அது என்ன இருந்தது அந்த போகங்கள் இருந்து க்ண நோக்காக செவந்தே சிவந்தேன்னா என்ன அர்த்தம் கீழே விழுகிறார்கள் நேர கூவத்தில் வந்து மீனா புறக்கணும் இங்கிருந்து எங்கேயோ சொர்க்கத்துக்கு போய் அங்கிருந்து நேர இங்க வந்து என்னன்னா இங்கே வந்து நம்ம ஊர் கூவத்தில் என்னென்னா ஒரு சாக்கடையில் போய் மீனாக புறக்கணும்னு ஆயிடுத்துன்னு வச்சுங்கோனே என்ன பண்ணுறது செவந்தேனா என்ன அர்த்தம் நேர பொத்துனு விழலான்னு அர்த்தம் இல்லை அது ஸ்தூலமாக பிசிக்கலாக விழருதுன்னு அர்த்தம் இல்லை சிவந்தேனா அர்த்தம் அதாவது வேதத்தினுடைய உயர்ந்த குறிக்கோளை அடையாமல் மோக்த்தை அடையாமல் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே விழுகிறார்கள் பதந்தி பதந்தி க்ஷீணலோக்காக க்ஷீண கர்ம பலாகிறார் சங்கராஜர் ஸ்வர்கலோகாது சிவந்தே அந்தந்த உலகத்துக்கு போய் அந்தந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு ீணே புர்லோக்கம் விசந்தி அடுத்த மந்திர படிக்கலாம் இஷ்டப்பூ மன்னிய நானியே வேதயன் பிரமூகூவ் ீனாந்தி இஷ்டூ மனவரி நியே नाकस्य பிரமூா सुकृतेन भूत्वा இமம் லோகம் ஹீனத்தரம் வா விசந்தி மேலும் அபராவித்யா கண்டனம் சகாம கர்ம நிந்தனை தொடர்கிறது எத்தனாவது மந்திரத்தில் ஆரம்பித்தது இது ஆறுலருந்து ஆரம்பித்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலாச்சு இப்போது பத்து இது சகாம கர்ம நிந்தனை தொடர்கிறது இதுலேருந்து நீங்க புரிஞ்சு கவனமாக புரிஞ்சுகிட்டே இருக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் கோயிலுக்கு போறது தப்பு இல்லை பூஜை பண்றது தப்பு இல்லை கர்மாக்கள்லாம் பண்றது தப்பு இல்லை ஆனால் நோக்கம் சரியா இருக்கு நான் வந்து மோக்ஷத்தடையணும் சித்தசுத்திங்கிற எண்ணத்தோட பண்ணினா அது தவறு கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப கர்ம விரும்பினா அது தவறு என்று இந்த உபனிஷத் மிக ஆழமாகவே உபதேசம் பண்றது பிரமூடாக பிரமுடாகாங்கிறது கர்த்தா பிரமுடாகா நல்ல வடிகட்டின முட்டாள்கள் தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனை இப்படி வந்து குத்து குத்துன்னு குத்துறது தர்மத்தை கடைப்பிடித்து உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனையே வேதம் வந்து மூக்கலையே குத்துறது முதுகில் குத்துறது இந்த போர்ஷன்லாம் அப்போ அதர்மமாக இருக்கிறவனுக்கு என்ன சொல்கிறது பிரமூடாக இதுக்கு ஈஷா வாசிவருஷத்தில் மந்திரம் இருக்குது வித்தேதோய் சவித்தையா மருத்துவ தீர்மான வித்தையா் இன்னொன்று இருக்கு அந்த பிரவிசந்தே விசத்தை தோய விதிரிதான் படிப்போது விதிர்தவிசன் விசெத்த யார் வித்தியையை உபாசனை பண்ணுகிறார்களோ அவர்கள் மிகுந்த இருளிலே நுழைகிறார்கள் தத்தோ பூய இவத்தே தபோ எவு வித்யாயாக் ரதா வித்யா யாக் ரதா அவித்யாம் அது ரொம்ப கஷ்டமான மந்திரம் அர்த்தம் சொல்றதே கடினம் அந்தந்தம பிரவிசந்தி ஏ அவித்தியாம் உபாசத்தை தத்தோ பூய இவத்தே தமோ எவு வித்யாய்க்கு ரத்தாக அர்த்தம் இதுதான் எவன் அவித்தியை உபாசனை பண்ணுறானோ அவன் இருளில் போகிறான் எவன் வித்யை உபாசனை பண்றானோ அவன் அதக்காட்டிலும் இருளுக்குள்ளே போகிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது அது என்ன அர்த்தம்னா சகாம கர்மம் பண்ணுறவன் இருளில் நுழைகிறான் சகாம உபாசனை பண்ணுகிறவன் அதைக் இருளிலே நுழைகிறான் என்று கர்மாவையும் உபாசனையும் ரெண்டையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறது புலனின்ப பயன்களை விரும்பி செய்யப்படும் வைதிக கர்மம் புலனின்ப பயன்களை விரும்பி செய்யப்படும் உபாசனைகள் எவ்வளோ உபாசனை பண்ணுற மிராக்கிள் பவர்ஸ் எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மிராக்கிள் பவருக்கும் ம சுவாமி பக்திக்கும் சம்பந்தம் இருக்கான்னா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்திரஜித்துக்கு எவ்வளோ பவர் இருந்தது சூர்பனகைக்கு இல்லை ராட்சஸர்களுக்கெல்லாம் மிராக்கிள் பவர் இருந்தது மிராக்கிள் பவர் இருக்கிறதுனால ஒருத்தன் உயர்ந்தவன் சொல்லிட முடியாது சாஸ்திரம் பிரமாணமாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் ஒருத்தருக்கு வந்து சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால உயர்ந்தவர்கள் சொல்ல முடியாது பண்ண முடியும் சக்காம உபாசனை பண்ணினால் பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் போகம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அது சக்தி இருக்கிறதுக்கு சகாம உபாசனைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது உபரிஷத் ஈஷாவாசிய உபரிஷத் சொல்கிறது அப்படி சகாம கர்மம் பண்ணுகிறவன் இருளில் நுழைகிறான் சகாம உபாசனை பண்ணுகிறவன் அதை காட்டிலும் இருளில் நுழைகிறான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஞானமே கிடைக்காது யோக்கியத்தே வராதுங்க ஏன்னா மாட்டின் விடுறான் இல்லையா அந்த அது வந்து என்ன பண்ண வைராக்கியத்தை உண்டு பண்ணலேன்னு வச்சு கூட அங்கே குறை கஷ்டம் வந்தால் தான் வைராக்கியம் வரும் இவனுக்கு கஷ்டமே வராமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வைராக்கியம் எப்படி வரும் வைராக்கியம் வந்தா தான் அவன் வந்து ஞானத்தை பெறத்துக்கு தகுதி ஞானம் வந்தால் தான் மோக்ஷம் ஆ மோட்சத்துக்கு தேவை என்ன ஞானம் ஞானத்துக்கு தேவை என்ன விஷயேஷும் வைராக்கியம் விஷயேஷும் வைராக்கியம் வரணும்னா என்ன அர்த்தம் விஷயத்துலேருந்து துக்கங்கிற அனுபவம் வரணும் துக்கங்கிற அனுபவம் வந்தால் போகாத அந்த அனுபவத்தை அவன் பண்ணி பார்க்கணும் அதுக்கு வேறு எதாவது இந்த இதை விட்டால் வேறு எதா ஆனந்தத்துக்கு வழி இருக்கான்னு தேடணும் அப்போ தானே இப்போ இந்த மந்திரத்தை பார்ப்போம் பிரமூடாகனா என்ன அர்த்தம் நல்ல அதாவது முட்டாளாவது பரவாயில்லை இது சரியான முட்டாளப்பா இதிலேயே வந்து உட்கார்ந்து கொடுத்து எதிலேயே வந்து உட்கார்ந்து கொடுத்து நவனை நல்ல வழிக்கு கூட்டின்னு போகலான்னு சொல்லி இதுக்குள்ளே வந்தால் இதுவே நல்லா இருக்கேன் இங்கேயே வந்து அமெரிக்காவுக்கு சில பேர் போவாங்க போகிற போது என்ன பண்ணுவானா அந்த டூரிஸ்ட்டு விசா அந்த விசான்லாம் எடுத்துன்னு எப்படியா போயிடுவான் உள்ள இப்போ நிறைய பேரை பிடிச்ச இது பண்ணிகிட்ருக்கா இப்போ ஏஜெண்ட்டை பிடிக்கிறா எல்லாம் பண்ணி பெரிய அளவில் நடக்கிறது என்னத்தையா விசாவை ஏமாற்றிக்க மாற்றி உள்ளே நுழைஞ்சிடுவான் நுழைஞ்சு அங்கே போய் என்ன பண்ணுறது அங்கே சம்பாதிக்கணும் வாழணுங்கிற ஆசிக்காக போய்டுறது ஆனால் அங்கேருந்து வரவும் முடியாத சில சிக்கல்லாம் ஆரம்பிக்கும் நான் ரொம்ப வர்ணிக்கலை இங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற குப்பம் சுப்பம் பரவாயில்லன்னு ஆகிடும் அவனை பார்க்குற போது பிரமுடாக இவங்கள்லாம் வந்து ஏதோ இந்த வாழ்க்கையில் ஏதோ நம்ம என்னது மாடை மேய்ச்சின்னு இதை பார்த்துட்டு காரியத்தை பண்ணிட்டு ஏதோ நிம்மதியாக இருப்பாங்க நீங்கள் கூட போய் பாருங்கள் அவங்களெல்லாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் பாருங்கள் நம்மளை காட்டுல நிம்மதியாக இருக்காங்க இப்படி நான் நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் அவங்கள நிறைய பொறுப்பு இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஏதோ வாழ்க்கை அப்படியே ஓடிகிட்டு இருக்குது அவங்களுக்குள்ள துக்கம் இருக்கும் அது வேறு விஷயம் என்னது ஒரு பாட்டு இருக்கே காலில் செருப்பு இல்லாதவர்களுக்கும் கூழுக்கு உப்பு இல்லாதவனுக்கும் ஒரு பாட்டே இருக்குது தமிழில் கூழுக்கு உப்பு இல்லாதவனுக்கும் அப்புறம் வந்து படுக்கிறதுக்கு படுக்கை இல்லாதவனுக்கும் அப்படி ஒரு இது சொல்லுவாங்க தலகாணி இல்லாதவனுக்கும் படுக்கை இருக்குது தலகாணி இல்லைன்னா தலகாணி இல்லாதவனுக்கும் வசனம் ஒன்றே எல்லாருக்கும் துக்கம் இருக்குது ஒரு ஒருத்தருடைய அளவு வித்தியாசம் நம்ம போது தோன்றுறது அவள் நல்லா இருக்கிற மாதிரி தோன்றுறது நமக்கு ஆனால் அமெரிக்கா போயிருக்கா அங்கே போயிருக்கா எல்லாம் வைஸ் பைசா இருக்கும் அங்கே போயின் என்ன சம்பாதிச்ச என்ன சுவாமிஜி செகண்டரி சிட்டிசன் நம்ம இரண்டாம் தர குடிமக்கள்ன்னா அங்கே மாத்திரை இங்கேயும் இப்படித்தான் இங்கே இரண்டாந்தரமோ மூன்றாந்தர குடிமக்கள் நாலாந்தர குடிமக்கள் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நமக்கு இல்லை சுவாமிஜி அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க என்ன போனாலும் கடைசியில் அங்கே அங்கேயும் வித்தியாசமெல்லாம் இருக்குது எல்லாம் என்ன அதுக்கு என்ன பார்த்த சொல்கிறாங்களே இந்த டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறதுக்கு வேறு இன்னும் இங்கிலீஷ்னு ஒன்று சொல்லுவாங்க பிரித்து பார்க்குறது அது அங்கேயே இருக்குது வெளியில் காமிச்சுக்க மாட்டான் உள்ளே இருக்குது அப்படிம்பாங்க பார்ஷியாலிட்டி பார்ஷியாலிட்டி இருக்குது பிரமூடாக பிரமூடாகன அர்த்தம் பிரக்கர்ஷேன மூடாகா முதல்ல மூடாகானார் பாலாகானார் இது பாருங்க முதல்ல ஒரு ஒரு மந்திரத்துலேயும் பாருங்கள் அந்த ஏழாவது மந்திரத்தில் மூடாகான்னார் எட்டாவது மந்திரத்தில் மூடாகான்னார் ஒன்பதாவது மந்திரத்தில் பாலாகானார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா பிரமூடாகா பிரமூடாகா என்ன பண்ணுவாங்களா இவங்கன்னா இந்த பாருங்கள் இதெல்லாம் கேட்டால் நிறைய பேர் கஷ்டமாகவே இருக்கும் இஷ்டாபூர்த்தம் வரிஷ்டம் மன்யமானா இஷ்டாபூர்த்தம்னா என்ன அர்த்தம் இஷ்டாங்கிற வார்த்தை இஷ்டம்னா சாதாரணமாக வந்து நமக்கு பிரியமானது பிடிச்சதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல இஷ்டங்கிறது எஜ்ஜுங்கிற தாத்துலேருந்து உண்டானதுன்னு சொல்லுகிறார் ஆ இஷ்டம்னு சொன்னால் யாகாதி யாகாதி ஸ்ரௌத்தம் கர்ம இஷ்டம்னு சொன்னால் யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் வைதிக கர்மங்கள்னு அர்த்தம் ஆன்மீகத்துக்காக செய்யப்படும் பூஜைகள்னு அர்த்தம் பூர்த்தம்னு சொன்னால் சமூக சேவைகள்னு அர்த்தம் சோஷியல் சர்வீஸ் ஆக ரிச்சுவல்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம் சமுதாய கடமைகள் அந்த காலத்தில் இப்போ ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து ஸ்கூல் கட்டுறது இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா சோசியல் சர்வீஸ் அதை என்ன நினைக்கிறார்களான்னா அது சாஸ்திரத்தில் நிறைய இஷ்ட கர்மான்னு சொன்னால் நிறைய வைதிக கர்மங்கள்லாம் இருக்குது அக்னிஹோத்திரமெல்லாம் இப்போ சோமயாகம் வாஜப்பய யாகம் காரீரி இஷ்டி அந்த இஷ்டி நிறைய இஷ்டியெல்லாம் சொல்லியிருக்கு வேதத்தில் அர்த்தம் யாகங்கள் வழிபாடுகள் பூர்த்தம்னு சொன்னால் சமுதாயத்தினுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது சமூகத்தில் எங்கெல்லாம் வந்து தேவை நீடு இருக்கோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது ஆனால் அதை குழந்தைகளுக்கு ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு படிப்பு வேலை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது மாதிரி எத்தனையோ சமூக கடமைகள் பூர்த்தம் சாஸ்திரத்தில் அந்த காலத்துல எல்லாம் கிணறு வெட்டுறது களம் கட்டுறது அப்படிலாம் உண்டு அந்த காலத்து ஒரு சில தர்மங்கள் அதுலேயும் இருக்குது ஆத்துரசாலையெல்லாம் உண்டு வாபி கூப்ப தடாக ஆ தடாகாதினு போயிட்டு தடாகாதி ஆதினா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வாபி கூப்ப தடாகாதி தேவதா எத்தனா நிச்சா அன்னக்ஷேத்திரம் ஆறாமக அன்னப்பிரதானம் ஆராம பூர்த்தமித்யபிதீயத்தே இப்படி பூர்த்த கர்மாவுக்கு ஒரு ஸ்லோகமே உண்டு வாப்பினால் என்ன வாபி கூப்பை தடாக்கம் சின்ன நிலையில் குட்டியாக கிணறு வெட்டுறது இல்லாட்டி கொஞ்சம் பெரிய லேக் இது மாதிரி பண்ணுறது பிரம்மாண்டமான லேக் கட்டுறது கடவுளுக்கு கோயில் கட்டுறது தேவதா ஆயத்தனாகிச்ச கோயில் வந்து ஸ்பூர்த்த கர்மாவில் வருது தேவதா ஆயத்தனா அனுச்சா அன்னக்ஷேத்திரம் சாப்பிட்றதுக்கு இடம் பண்ணுறது சாப்பாடு போடுறது ஆறாமகன்னா எல்லாம் மக்கள்லாம் தோட்டங்கள்லாம் உருவாக்கி பூங்காலெலாம் சொல்கிறோம் இல்லையா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பூங்கா கட்டுறது இதெல்லாம் பூர்த்தம் என்று பெயர் இதுவே உயர்ந்ததுன்னு நினச்சின்னு இருக்காங்களாம் இதுக்கு மேலே இந்த ஜென்மாவில் மோட்சம் அடையணும் ஞானம் அடையணும்னு எண்ணம் வரலையாம் வரிஷ்டம் மன்னியமானாக இதுவே சிறந்தது மக்கள் சேவையே மகேசன் சேவை நர சேவையே நாராயண சேவை ஜீவசேவையே சிவசேவை அவங்கள நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலை ஞாபகம் வச்சுங்க இங்கே வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் பணத்துக்காக பெயருக்காக புகழுக்காக இன்பத்துக்காக பண்ணினால் அதுதான் இங்கே சொல்லப்படுது அப்புறம் வந்து ஒரு இப்போ ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன் இப்போ இப்படிலாம் இருக்குது பிரச்சனைகள்லாம் சமூக சேவைகள் செய்கிறோம்னா நான் செஞ்சதை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஃபோட்டோ எடுத்து எடுத்து எடுத்து பேப்பரில் எல்லாம் போட்டு எல்லாம் எழுதி இமெயில் கொடுத்து அதெல்லாம் பண்ணி எல்லாம் போட்டு அனுப்பணும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே பாப்புலாரிட்டி கூடும் அப்புறம் அடிக்கடி பத்மஸ்ரீ அவார்டுக்கு நம்ம எழுதி போடணும் நான் வந்து இவ்வளோ சேவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவார்டுக்கு எழுதி போட சொல்லுவாங்க அதெல்லாம் போடணும் அதுக்கப்புறம் வந்து அவார்டு கொடுப்பாங்க அவார்டு கொடுக்குற போது ஃபோட்டோ கொடுக்குற போது ஃபோட்டோ சரியாக எடுத்துருக்க மாட்டான் திரும்பவும் ஒரு தினம் கூப்பிட்டு ஃபோட்டோ கா காமிச்சு எல்லாம் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டு தானே நாமளும் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணாமல் யோசித்து பார்த்தா எல்லாம் புரிகிறது எல்லாரும் பண்ணத்தான் சரி அப்போ இல்லை நமக்கு உள் நோக்கம் சரியாக இருந்தால் சரி ஆனால் இந்த வேதாந்த சிரவணத்தை மாத்திரம் விடுறத ஒத்துக்கிற இந்த உபநிஷத்து சொல்கிறது வரிஷ்டம் மன்னியமான இதுவே போரும்னு நினைக்கிறார்கள் இது அந்த காலத்துலேருந்து இருக்குது இன்றைக்கி ஒன்றும் புதுசு இல்லை அவர் இப்போ இந்த உபநிஷத்து மந்திரம் சொல்லணும்னா அப்படிப்பட்ட பீப்புள் இல்லாமல் சொல்லுமா இந்த ரிஷி சொல்கிற போது எப்படிப்பட்டவங்களாம் இருந்ததுனால தானே சொல்லியிருக்கார் அவர் அந்நத்து ஸ்ரேயா ந வேதயந்தே இதை காட்டிலும் நிம்மதிக்கு வேறு சாதனங்களை அவர்கள் நன்கு அறிவதில்லை அந்நிய ஸ்ரேயா அந்நத்து ஸ்ரேயான அர்த்தம் ஆனந்த சாதனம் சுக சாதனம் மோக்ஷாதனம் இதுக்கு வேறாக ஒன்றும் கிடையாது பாருப்பா விடு விடுதனும் நம்ம சத்கர்மாக்களை பண்ணிண்டு ஜனங்களுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டு இருந்தால் போகும் நம்ம உட்கார்ந்து ஆத்ம ஜியானம் மோக் அதெல்லாம் வேண்டியதே இல்லை இதுவே நமக்கு அப்படியே கொண்டு போய் கொடுத்துடும் அப்படின்னு நினைக்கிறார்கள் சங்கராச்சாரிய ஆத்மைக்க போதேற வினா விமுக்தி நசித்ததி பிரம்மசதாந்தரேபி எத்தனை பிரம்மா வந்தாலும் சரி நீ வந்து ஆத்மா எல்லா ஆத்மா ஒன்றுங்கிற ஞானத்தை அடையாத வரைக்கும் மோக்ஷம் கிடையாது வேதயந்தே அப்புறம் என்னாகும் இது பாருங்கள் இதுலேருந்து அடுத்த வரையிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இது சகாமந்தான்னு தேக்டே சு அனுபூத் இந்த மாதிரி கர்மாக்களை எல்லாம் பண்ணுகிறவர்களுக்கு கதி என்ன தே அவர்கள் அகம்னு சொன்ன துக்கம் ந அகம்னு சொன்ன துக்கமில்லாத சுகம் ப்ரிஷ்டு துக்கமில்லாத சுகத்தை தரும் இடத்தில் என்னம் நமக்கு இங்க கரண்ட் வந்து எட்டு மணி நேரம் போகும்னா மாத்திரம் தான் போகும் அர்த்தம் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் துன்பம் இல்லாத இன்பம்னா முழுக்க இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கரண்ட் போகும் அப்புறம் பழம் வந்துடும் அப்பா வந்துடுச்சு சிவசிவா நாராயண கம்னா என்ன சுகம் அ என்ன அர்த்தம் பெயின்லெஸ் பிளஷர் பெயின்லெஸ் பிளஷர் துன்பம் இல்லாத இன்பம் அப்புறம் துன்பம் துன்பம் இல்லாத இன்பம் துன்பம் இல்லாத இன்பம் கம்பேர் பண்ற போது வெளிநாட்டையும் ஒப்பிடுற போது வெளிநாடு இதை துன்பம் குறைஞ்சதா இருக்கு வேற ஒரு நிலையில இன்னொரு நிலையில துன்பம் கலந்ததா இருக்கு அவங்களுக்கு வெளியில எல்லாம் சரியா இருக்கும் உள்ள முழுக்க தகரா நமக்கு உள்ள ஏதோ கொஞ்சம் தாங்கிக்கிற சக்தி இருக்கு வெளியில எல்லாம் சரியா கல்ச்சருக்கும் சரியாக இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரியாக சுத்தமாக வைக்க தெரியாது துணியை சுத்தமாக வச்சுக்க தெரியாது பொருளை வச்சு சுத்தமாக வச்சிக்க தெரியாது பேச்சில் சரியாக இருக்காது பல விஷயங்கள் இருக்கு சுக்ருத்தே அர்த்தம் புண்ணியத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சுக்ருத்தே நாகசிய ப்ரிஷ்டே அனுபூத்வா அனுபவத்துவான்னு அங்கே இருக்கிற போகங்களெல்லாம் அனுபவிச்சுன்னு அர்த்தம் பரமார்த்தான் சுவாமி சொல்வார் எப்போது அங்கே டிசம்பர் சீசன் பார் மெட்ராஸில் டிசம்பர் சீசனில் எங்கே பார்த்தாலும் மியூசிக்கு டான்ஸு இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கும் என்ன அங்கே எப்போவுமே மியூசிக் சீசன் தான் அதனால் எவர் டிசம்பர் டிசம்பருங்கிறது ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும் ஹோல் த்ரூ அவுட் இ லைஃப் இருக்கும் அது மாத்திரம் இல்லை வெதர் ஆல்சோ அப்படின்னு பார் வெதரும் அப்படித்தான் வெதரும் டிசம்பர் வெதர் மாதிரி இருக்கும் எப்போவுமே சௌகரியமாக இருக்கும் மெட்ராஸ் டிசம்பர் வெதர் நல்லா இருக்கும் இல்லை தே சுக்ர்த்தேன்னு பூத்வா அனுபூத்வானா என்ன அர்த்தம் அனுபவித்து விட்டு அங்கே போய் அதெல்லாம் அனுபவித்து விட்டு அங்கே விசா முடிஞ்ச உடனே போயாக இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அவன் போய் அங்கே போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஏதோ விசா அப்ளை பண்ணுற விஷயத்துலேயே எதிலேயோ பிரச்சனை வந்துடுச்சு அதுக்கு நிறைய நம்ம அவன அவன் அவன் ரொம்ப முக்கியமான ஆள் அவன் வேணும்னு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அவன் அவளை நல்லா டீச் பண்ணுறான் அவனுக்கும் அங்கே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் கவர்மெண்ட் சொல்லி நீ இருக்கவே கூட போய்த்தா கழுத்தை பிடிச்சி தள்ளி அவனுடைய சர்வீஸ்னால் அந்த யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ பிரயோஜனம் எல்லாம் இருந்தும் கூட இப்படி ஒருத்தன் அவன் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டோம் ஆனால் அவன் அந்த விசா பேப்பர்ஸை சப்மிட் பண்ணுறதுல சில பிரச்சனை சரியாக பண்ண விட்டான் ஏதோ கவனக் குறைவாக விட்டுவிட்டான் எல்லாம் போச்சு நீ வரக்கூடாது சொல்லிவிட்டான் பன்னெண்டு வருஷத்துக்கு நீ என்ட்ரு பண்ணக்கூடாது அதுக்கப்புறம்தான் பார்க்கலான் அவன் லைஃபே போச்சுங்கிறான் என்ன பண்ணுறது தெரியலண்ண பரவாயில்லப்பா போனால் போய்ட்டு போகிறது உங்கள்கிட்ட படிப்பு இருக்கு இல்லையா வித்ய இருக்கு இல்லையா யூகே போய் அங்கே போய் பாரு இல்லை சுவாமிஜி இது ரொம்ப செட்டாக எடுத்து என்னால் விட முடியல நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் எதாவது மந்திரம் சொல்லித்தாங்களேன்னு என்ன மந்திரம் சொன்னாலும் அவன் போக சொல்லிவிட்டான்ப்பா என்ன பண்ணுறது சுவாமிஜி கருணை காட்டுங்க ந கருணை காட்டுறதை விட எனக்கு என்ன கஷ்டம் நல்லா கருணை காட்டுறோம் நல்லாவே சொல்கிறோம் எல்லாம் ஆனால் நீ அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியா மாத்திரம் லோக்கல் அனஸ்தீஷியா ஒ புரியவே மாட்டேங்க அவருக்கு அவ்வளவு அந்த நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு இதுக்காக போய் சாவான இவ்வளவு நல்லா படிச்சுட்டு இவ்வளவு போய் ஜாப் எல்லாம் பண்ணி இத்தனை காரியம் எல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு போய் எவனால் பேசாமல் நீ வந்து இது அக்ரத்தில் உட்காந்து சந்தியாந்தனத்தை பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கு பணம் இருக்கவன்ட்ட பணத்துக்கு ஒன்றும் குறவில்லை சம்பாதிச்சுருக்கான் நிறைய திருப்தி இல்லை இல்லை எனக்கு இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேயும் கிடைக்காதுனா நான் என்னப்பா பண்ணுறது கவர்மெண்ட்டு கொடுத்துட்டானே உனக்கு இல்லை திரும்பவும் நான் வக்கீல்கிட்ட போகிறேனா வக்கீல் சொல்லிட்டா எல்லோரும் கூட முடியாது இது பண்ணவே முடியாது போயிட்டு வானா போய்ட்டு வனுக்கு வாழ்க்கையே போன மாதிரி அவன் இது பண்ணிகிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது அப்பப்போ கேட்டால் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கும் கவலைப்படாதே கவலைப்படாதே எதா கொடுப்பார் பகவான் செய்வார் எதா பண்ணுவார் இதுக்காக போட்டு மன தோண்டு போகாதே ஆறு இதெல்லாம் நான் கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கே நேரம் போகிறது தே சுக்கிரத்தை அனுபவித்துவா அங்கே போய் அனுபவித்து விட்டு இமம் லோக்கம் ஹீனத்தரம்பா விசந்தி இந்த உலகத்துக்கு வரலாம் இல்லை நான் சொன்னேன்ன நேர போய் வேறு எதோ லோகத்தில் கீழே க்ஷிப்பாம் என ஊர்தங்கச் சந்தி மத்தியே திஷ்டி ராஜசாஹா ஜகன்யகுணவத்திஸ்தா அதோகச்சி தாமசாக இதெல்லாம் நிறைய மந்திரங்கள் எல்லாம் கொட்டேஷன்லாம் கொடுக்குறாங்க சாந்தோகிய உபனிஷத்துல எல்லாம் இருக்குது சாந்தோகிய உபனிஷத்து அஞ்சு பத்து ஏழு எட்டு வேணாம் வெரிஃபை பண்ணி பார்த்து அஞ்சாவது அத்தியாயம் பத்தாவது செக்ஷன் எட்டு என்ன ஏழு எட்டு மந்திரங்கள் சாந்தோக்கிய உபனிஷத் அதில் என்ன அர்த்தம்னா எப்படி வேணால் சஞ்சித கர்மா எப்படி இருக்குன்னு தெரியாது இவர் இந்த கர்மாவை பண்ணி இந்த உலகத்துக்கு போயிட்டார் ஆனால் அடுத்தது இவர் திரும்ப மனுஷன்மா எடுப்பார்னு சொல்ல முடியாது உபனிஷத்து சொல்கிறது இமம் லோக்கம் விசந்தி அது கீழே போனாலும் போகலாம் சஞ்சித கர்மாவில் எது எப்படி வேலை செய்யும் சொல்ல முடியாது இதை விட மிருகப்பிறவிக்கு போனாலும் போகலாம் ஹீனத்தரம்பா விசந்தி ஆகையினால என்ன பண்ணணும்னா விடு சந்நியாசம் பண்ணு போறோம் நிஷ்காம கர்மாவை பண்ணு சந்யாசத்தை பண்ணு விட்டுடுன்னு அர்த்தம் இனி அடுத்த மந்திரம் உபாசனையை பற்றி பேசப்போகுது இத்தனை நேரம் பேசினதெல்லாம் எதுக்கு போகே வைராக்கிய சித்தியர்த்தம் சகாம கர்ம நிந்தா விஷய போகேஷு வைராகிய சித்தியர்த்தம் போரும்ப்பா அதில் வைராக்கியத்தை அடை அதில் உனக்கு பூர்ணத்தம் வரவே வராது நீ எத்தனை கஷ்டப்பட்டாலும் நாய்வாள நிமித்திர சமாச்சாரம்தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை பூஜைப்பட்டாலும் நடக்காது நடக்காது நடக்கவே நடக்காது உனக்கு முழுமையான ஆனந்தம் வெளியிலேருந்து ஒரு நாளும் வரவே வராது இதை கேட்குற போதே நிறைய பேருக்கு துக்கம் வரும் ஆக வைராகிய சித்தியர்த்தம் சகாம கர்ம நிந்தா கிருதா வைராக்கியம் ஏற்படுவதற்காக சகாம கர்மமானது நிந்திக்கப்பட்டது ஆக சகாம கர்ம நிந்தன எதுக்காக நிஷ்காம கர்ம கரணார்த்தம் மோக்ஷித்தர்த்தம் ஞான பிராப்தி அர்த்தம் அதெல்லாம் அது கொடுக்கும் நிஷ்காமமாக பண்ணும் இந்த முதல் இன்ட்ரடக்ஷனே சொல்லிட்டேன் அப்பராவித்யாவை அறிமுகப்படுத்துகிற போதே கர்மத்தை ரெண்டு விதமாக பண்ணலாங்கிற கருத்தை சொல்லியிருக்கேன் கீதையின்னு நிறைய நமக்கு தெரியும் நான் கோட் பண்ணலை கீதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த மந்திரம் இது அடுத்த மந்திரம் எல்லாம் மா மா ஆகையனால இது உபாசனையை இந்த ஒரு மந்திரம் மாத்திரம் சொல்லுகிறது படிக்கலாம் தபிரே ஹுபவசந்தி அரண்யே சாந்தா வித்வம்சா பைக்யாச்சர்த்த சூரிய பிரயாம சபிரே ஹுபவசா ते யாச்சரந்த पुरुषः பிரயம உஷத் உபாசனையை பற்றி பேசுகிறது உபாசனையினுடைய பலனை பற்றியும் சொல்லுகிறது இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கணும் சகாம உபாசனை நிந்திக்கப்படுகிறது ஆக சகாம கர்மத்தினாலேயும் சகாம உபாசனையினாலேயும் நிறைய அடையலாம் நீங்கள் இந்த ஆனந்த மீமாசா உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் புரியும் மனுஷிய ஆனந்தம் மனுஷிய கந்தர்வானந்தம் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் சில பேருக்கு தெரியும் ஆய் பதினோரு ஆனந்தத்தை சொல்லி எல்லா ஆனந்தமும் ஒருத்தரை விட ஒருத்தருக்கு நூறு மடங்கு கூட அப்படி சொல்லி கடைசியில் வைராகியத்தோட ஞானியாக இருக்கிறவனுக்கு அதே ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு சொல்ல ஸ்ரோத்ரிய சகாமகத்த ஆனந்தா எல்லா ஆனந்தமும் இத்தனை ஆனந்தமும் எதுவுமே இல்லாமல் இவனுக்கு கிடைக்கிறது விவேகத்தினால வைராக்கியத்தினால ஞானத்தினால இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா முதல்ல எடுத்துப்போம் வித்வாம்சகா வித்வாம்சஹா அப்படின்னா உபாசகாஹா இந்த இடத்துல இந்த இடத்துல சங்கராச்சாரியர் நிறைய சொல்லுவார் ஞானயுக்த கர்மீனாம் கதிக சங்கராச்சாரியானத்தை பல அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவார் ஞானம்னா உபாசனைன்னு அர்த்தம் இங்கே சகுண பிரம்ம தியானம் சகுண பிரம்ம தியானம் சகுண விஸ்வரூபத்தியானம் பண்ணுகிறவர்கள் விஸ்வரூப உபாசகர்கள் இதெல்லாம் பகவத்கீதையில் பார்த்துருக்கோம் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நிர்குண உபாசனை அது பண்ண முடியலன்னா நிர்குண பிரம்ம ஜானம் அதுதான் உபாசனை அது முடியலன்னா விஸ்வரூபத்தை உபாசனை பண்ணு விஸ்வரூபத்தை உபாசனை பண்ண முடியலன்னா ஏகரூபத்தை உபாசனை பண்ணு ஏகரூபத்தையும் உபாசனை பண்ண முடியலன்னா பாஹ்ய கர்மாவை பண்ணு பாஹ்ய கர்மாவை நிஷ்காமமாக பண்ணு நிஷ்காமமாக பண்ணாட்டாலும் பரவாயில்ல சகாமமாவது பண்ணு அப்படி இறக்கி இறக்கி சொல்லியிருக்கார் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நீங்கள் நினைவு கூறுங்கள் வித்வாம்சகான்னு சொன்னால் உபாசகாக உபாசகாகனா என்ன அர்த்தம் வானப்பிரஸ்த ஆசிரமிணா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கல் ரொம்ப அந்த காலத்து பரிபாஷையில் சொல்லப்படுது சங்கராச்சாரிய சுழர் ஞான யுக்தாக சந்யாசினஷ்ட ஏ புனகா தத் விபரீதாக இதுக்கு முன்னால் சொன்ன கர்மம் எல்லாம் என்னது கேவல காய்க்க வாட்சிக்க கர்மம் உடம்பால் செய்யறது வாக்கால் செய்கிறது தான் மனசால தியானம் பண்ணுறதுங்கிறது இல்லை இது வரைக்கும் சொல்லப்பட்ட கர்மாவில் அது கேவல கர்மா மானச கர்மா கிடையாது இங்கே அப்படி இல்லை இது மானச கர்ம பிரதானாக உபாசனை மாத்திரம் பண்ணுகிறார்கள் மற்ற கர்மங்கள்லாம் இவர்களுக்கு குறைவு நம்ம ஆசிரமங்கள்லேயே பார்த்தா பிரம்மச்சரி ஆசிரமத்தில் பூஜை ஜபங்கள்லாம் மிக குறைவு படிப்புக்கு தான் நேரம் ஃபுல்லாக அங்கே மனப்பாடு ஞாபகம் பிரம்மச்சரி ஆசிரமத்தில் என்ன அந்த காலத்து பிரம்மச்சரி ஆசிரமம் இப்போல்லாம் வந்து இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்கு அப்புறம் பிரம்மச்சரி ஆசிரமெல்லாம் வேறு அந்த அஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணாவது மாதம் ஒரு நான் கர்ப்பத்திலருந்து நாற்பத்தி மூணாவது மாதம் கணக்கு அதுலேருந்து தொடங்கி அவனுக்கு பதினாறு வயசு ஒரு கணக்கு அல்லது இருபது இருபத்தஞ்சி வயசுன்னு வச்சுப்போமே அது வரைக்கும் அவனுக்கு படிப்பு தான் வேலை முதல்ல மந்திரங்களை மனப்பாடம் பண்ணுறது அப்புறம் வந்து வியாக்கரணம் படிக்கிறது கிராமர் படிக்கிறது அப்புறம் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது படிப்புக்கு தான் நேரம் பூஜை சடங்குகள்லாம் மிகச்சின்னது சிம்பிளாக ஒரு சந்தியாவந்தனம் சின்னதாக ஒரு சமிதாதானம் அதை தவிர மத்தியான காலங்களில் விசேஷமாக காயத்ரி ஜபம் இதை தவிர அவனுக்கு வேறு எதுவும் கர்மாக்கள் கிடையாது மானச கர்மாவும் கிடையாது சிம்பிள் மானச கர்மா சின்ன தியானம் அவ்வளோதான் படிப்பு தான் அவனுக்கு வேலை கிரகஸ்தனுக்கு படிக்கிறதுக்கு நேரம் குறைவு ரிச்சுவல் பண்ணுறதுக்கு தான் லௌகிக்க கர்மங்கள் வைதிக கர்மங்களுக்கு நேரம் போயிடும் படிக்கிறதுக்கு நேரம் குறைவு அவனுக்கு வானப்பிரஸ்தனுக்கு என்ன வேலைன்னா வானப்பிரஸ்தனுக்கும் தியானத்தில் தான் டைம் அவனுக்கு கர்மப்பிரதானா கிரகஸ்தா உபாசனா பிரதானா वानप्रस्थ अयन प्रधानचारी अयन प्रधान्रह्मचारी कर्म प्रधान वाचिक कर्म प्रधान गृहस्था वानप्रस्थन उपासना प्रधान उपासन दन्यासी की अभी इवकयनमें இவருக்கு கர்மமும் இல்லை காய்க்க வாச்சிக்க கர்மங்களும் கிடையாது சன்னியாசிக்கு உபாசனையும் கிடையாது என்னதுன்னா ஆசுப்தேர் ஆமிரே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா தூங்குற வரைக்கும் சாகப்போகிற வரைக்கும் காலையில் வேதாந்தம் படிக்கிறார் உபனிஷத்தை படிக்கிறார் சாந்தோக்கியம் படிக்கிறார் மிருகதாரண்யம் படிக்கிறார் சாந்தோக்கிய உபனிஷத் பாஷ்ய வார்த்திகம் படிக்கிறார் பஞ்சதசி படிக்கிறார் திரும்ப திரும்ப திரும்ப காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி ஒரு பிரம்மச்சாரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாமல் வேதத்தை ஓதிகின்றே இருக்கானோ அதே மாதிரி இந்த சன்னியாசி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் திரும்ப திரும்ப உப்பநிஷத்தே படிக்கிறார் இவருக்கு காய்க வாச்சிக்க கர்மா கிடையாது ஞானமே வானத்தால் தொழுவார் சில ஞானிகள் சில ஞானிகள்னு திருஞான சமுந்தர் பாடியிருக்கார் ஞான பூஜை ஞானமே பூஜை ஆனால் இத்தனையும் பண்ணியிருந்தால் தான் அது பண்ண முடியும் இந்த இந்த சின்ன வயசுலேயே வந்தால் கூட எந்த ஜென்மாவிலேயா பண்ணலன்னா இந்த ஜென்மாவில் இதில் இன்ட்ரெஸ்ட் வரவே வராது ஒரு புது செல்ஃபோனை பார்த்த உடனே உபனிஷத்தை மூடி வச்சுடும் அப்புறம் பார்த்துக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்து நான் அதனால் என்னுடைய ஆசை இதில் அப்படி தான் நீங்களாம் பிரார்த்தனை பண்ணுங்க நடக்க நடந்தா பெருமா பகவானோடு அனுக்கிறான் என்னன்னா எப்படி இருக்கணும்னா இங்கே பார்த்தா அந்த ஒரு குரூப் வந்து இந்த பிரம்மச்சாரி மாதிரி ஒரு குரூப் இருக்கணும் எது எதுக்கு இருக்கணும் அவங்க வந்து இதுதான் பாராயணம் பண்ணுறது படிக்கிறது இந்த கோயில் பூஜை அதுவெல்லாம் அது ஒரு குரூப்பு நான் அந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற மெத்தடில் வைக்கணும் வந்தால் கொஞ்சம் பூவெடு என்ன ஒரு குரூப்புக்கு ஒரு வருஷம் அதுதான் ட்ரெயினிங் பூவெடு சந்தன அறை கோயிலை பெருக்கு சுத்தம் பண்ணு விளக்க போடு மணியடி இந்த மாதிரி வேலை கொடுக்கணும் அதுக்கு ஒரு குரூப் இருக்கணும் ஆள் வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா இங்கே நியூஸ் பேப்பர் கிடையாது டிவி கிடையாது அரட்டையடிக்க முடியாதுன்னா வரமாட்டேங்கிறாங்க ரூபா கொடுத்தா கூட வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம் போயிடுறது அதனால் அவன் கட்டுப்பட்டு ஒரு இடத்துல ஆன்மீகத்துக்காக வந்து இருக்கணுங்கிறது ரொம்ப கடினம் சுதந்திரமாக இருக்கிறது ரொம்ப கடினம் இது ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது கடினம் இப்போ அதுக்கு ஒரு குரூப் இருக்கணும் இன்னொரு குரூப் பார்த்தா அவங்க ரொட்டின் தனி இந்த ரொட்டின் அந்த ரொட்டீன் சேரக்கூடாது இவங்களுக்கு காலையில் என்னால் போட்டு கொடுக்க முடியும் ஆள் இல்லை அதனால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இதுக்கும் அவங்கள கூப்பிட வேண்டியிருக்கு அதுக்கும் அவங்கள கூப்பிட வேண்டியிருக்கு அங்கே என்னென்னா காய்க்க வாட்சிக்க கர்ம பிரதானம் பாராயணம் பண்ணணும் வியாக்கரண சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணு கைவல்ய மனப்பாடம் பண்ணு எல்லா டெக்ஸ்ட்டும் மனப்பாடம் பண்ணினா தான் இங்கே முதல்ல வந்து கோயிலில் பூஜை கீஜை கொஞ்சம் பக்தியெல்லாம் வந்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மனப்பாடங்கள்லாம் பண்ணி கிராமர்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்தோம்னா ஒரு ஒரு குரூப் குறைஞ்சது ஒரு மூணு குரூப்பாகவும் இருக்கணும் மூணு குரூப்புக்கும் தனித்தனி ரொட்டீன் இந்த ரொட்டின் அந்த ரொட்டீன் சேராது ஆனால் அந்த ரொட்டீனில் இருந்தவன்தான் இந்த ரொட்டீனுக்கு வரணும் அப்படி வந்து மூணு ரொட்டீன் வச்சுட்டு நான் எந்த ரொட்டீனுக்கு வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கணும் கைடு பண்ணணும் இல்லையா இந்த ரொட்டீனுக்கும் போய் ஜாயின் பண்ணணும் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ரொட்டீனில் ஜாயின் பண்ணணும் அந்த ரொட்டீனில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படி இருந்தால் இந்த ஆசிரமம் ஆனந்த சிரமம் ஆனந்த ஆசிரமாயிடும் ஆள் வரணும் இங்கே எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது சிஸ்டமெல்லாம் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஒன்றும் கேம்ப் கூட வேண்டாம் எல்லாம் பிரம்மச்சாரிகளுக்கே எடுத்து கொடுத்து விடலாம் அங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்லாம் எனக்கு இன்னொரு ஆசை இருந்தது அதெல்லாம் நடக்க என்ன ஆசைக்கு என்ன பஞ்சம் என்ன இந்த சின்ன குழந்தைகள் இருக்குது இல்லையா ஜாதி பேதம் இல்லாமல் எந்த ஜாதி பேதம் இப்போ பாடசாலைக்கே அது ஒரு கிரமம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணால் சிஸ்டம் கெட்டு போய்டும் அதனால் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை அந்த சிஸ்டம் அப்படியே அது இருக்கட்டும் அதை காப்பாற்றுவோம் ஆனால் இந்த குழந்தைகள்லாம் இருக்காங்களே இந்த சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க எல்லா ஜாதியிலையும் அந்த எஜுகேஷனே கிடையாது அவங்க இங்கே வர வேண்டியது இங்கே பத்து பன்னெண்டு வருஷம் நம்ம எஜுகேஷன் கொடுப்போம் நம்ம ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் எல்லாம் இந்த எப்படி இருக்கோ புராணங்களை சொல்லி கொடுக்குறது ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் ஒப்பிக்கணும் குழந்தைகள்லாம் ராமாயணம் சொல்லணும் மகாபாரதம் சொல்லணும் பாகவதம் சொல்லணும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வைக்கணும் வச்சு அவங்களுக்கு அர்த்தமெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த இந்த வெஸ்டர்ன் சிஸ்டமே இருக்கக்கூடாது ஆனால் அவங்களுக்கு இதுவும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் ஒரு பத்து கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் அதில் ரொம்ப போக விடக்கூடாது விஷயங்கள் வாசனையவே காட்டப்படாது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நல்ல பரிபூர்ணமாக கொடுத்து உலகம் தேவை இருக்குது இவங்களுக்கெல்லாம் நீடு இருக்கு ஆனால் அதுக்கு வரணும் அதுக்கெல்லாம் எவ்வளோ வைராக்கியமானும் அம்மா அப்பாவுக்கு ஒன்றே ஒன்று தான் சுவாமிஜி இதை கொண்டு இதில் விடுவேண்ணா நரகத்தில் சேர்ப்பேனாம் பாடி தானே சொல்லுவாங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் அது அம்மா அப்பாவுக்கு அப்படி ரெண்டு இஷ்டம் இருக்கணும் அதுக்காகவே குழந்தையை பெற்று கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படி பண்ணினால் என்னுடைய என்னது தக்ஷணாமூர்த்தி என்ன நினைக்கிறாரோ நினைக்கட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் ஆசை இருக்குது தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது கழுதமைக்கேன்னா அது மாதிரி நீங்களும் பெறுதமில்லை செய்யாததால் பண்ண முடியுமா உட்கார்ந்து அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கணும் அவங்க இங்கே வந்து இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்ஃபியரில் இது கொண்டு வரணும் அவங்களை இந்த வாசனையே வரப்படாது லௌக்கிக் ஆனால் அங்கே போனால் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துடணும் இப்படி தான் அங்கே இருக்கும் ஆனால் உன்னோட அப்போ போய் கம்பேர் பண்ணி பார்க்குறவோ தெரியும் இந்த மலையாளத்தில் ஒரு சினிமா வந்தது தேசாட்டணம்னு நீங்கள் யாராவது பார்த்தீங்களா தெரியல எங்களுக்கு ஒரு பக்தரே போட்டு காமிச்சார் நானும் பரமார்த்தான் சொன்னால் உட்காந்து பார்த்தோ தேசாட்டணம்னு ஒரு அவார்டு வாங்கின மூவி அது ஒரு மடத்தில் சாமியார் தனக்கு வாரிசை எடுக்கிறதான் கதை க தீமே ஒரு மடத்தில் ஒரு சுவாமி தனக்கு அடுத்த சக்சஸரை எடுக்கிறதான் அதில் கதை ரொம்ப கொண்டு அவருக்கு ரொம்ப ஒரு வயசான சுவாமி இருப்பார் மடத்துக்கு ஆள் இருக்காது அப்புறம் கடைசியில் ஒரு பக்தர்கிட்ட வந்து கேட்பார் அவங்க அப்பா அது கொடுக்குறது அந்த இமோஷன்ஸாம் அந்த கதையெல்லாம் அப்படி தான் அவங்க வந்து குரு கேட்டுவிட்டார் கொடுக்க முடியாமல் கொடுக்காமல் இருக்க முடியாது குரு நம்ம குரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு அந்த குழந்தையை கொடுக்குறாங்க அந்த குழந்தைய அங்கே நல்லா வளருது படிக்கிறது ஆனால் அம்மாவை பார்க்கக்கூடாது ஆனால் ஒரு சமயம் அவங்க அப்பா வர்றபோது பார்க்கக்கூடாங்கிற போது அந்த பையன் ஓரத்துலேருந்து ஒழிஞ்சு பார்ப்பான் அவனுடைய இமோஷன்ஸெல்லாம் ரொம்ப அழகாகட்டுவாங்க அந்த பையனுடைய உணர்ச்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி ரொம்ப அழா அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்னா ஒரு நாள் வந்து இந்த மடத்துலேருந்து அந்த பையன் ஓடி போயிடுவோம் அந்த பையன் வந்து சின்ன பையன் ஓடி போயிடுவோம் ஓடி போய் வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டு வாசலில் அவங்க அம்மா துளசிக்கு தண்ணி ஊற்றின்னு இருப்பாங்க இப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திரும்ப மடத்தில் ஓடிடுவோம் அதுதான் படம் ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க தேசாட்டணம் முடிஞ்ச அந்த பார்வை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நல்ல பிக்சரு அவனுக்கு அந்த வாழ்க்கையும் பிடிக்குது அது அவர் தெரியறது அந்த சுவாமியே சொல்கிறார் சுவாமிட்ட சொல்கிறாங்க அவர் போயிட்டாரே என்ன பண்ணுறது கவலைப்படாத வருவார் அப்படியே சொல்கிறார் அந்த சுவாமி நிச்சயமாக வருவார் வரட்டும் நீங்கள் தேடாங்க ஒரு வருவர் அப்படிங்கிறார் கரெக்டாக அவர் வந்து நிற்கிறார் அப்படியே பார்க்குறார் சுவாமி பார்க்குறார் நமஸ்காரம் பண்ணுறார் அதோடு முடிச்சு விட்றாங்க ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க எதுக்கு சொல்கிறேன் இத்தனை கதை ஆசிரமத்துல எல்லாம் அப்படி பண்ணலான்னு சொன்ன அத்தியன பிரதான காய்க்க வாச்சிக்க கர்ம பிரதான அப்புறம் அடுத்தது என்ன சொன்னேன் உபாசனா பிரதான ஞான பிரதான விளக்கமாக நாளை இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் ஓம் பதிரங்கருணேயாம தேவா பதிரம் பசியே மாக்ஷபிர்யா ஸ்திரை ரங்கை சுஷ்டு வாபி வியசேமேவி தஞ்சாயுந்தோ வுதிரவாதின பூஷா விஷவேர்தோ அரிஷ்டேமிஸ்பாதிஷா ஈஷரோ குருராத்மேதி மூர்பேதவிமமவாயிணா மூர மூத்தாம்பழி